வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி மன்னன் ஒருவன் அவனது வள நாட்டை திறமையாக ஆண்டு வந்தான் அந்த நாட்டுல மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மக்கள் நல பணிகளை கவனிக்கிறதுக்குன்னு மாத்திரம் அந்த மன்னர் மூன்று அதிகாரிகளை நியமிச்சு அந்த அதிகாரிகளுக்கு நாட்ட உள்ள மந்திரிகளுக்கு இணையான ஊதியத்தையும் சலுகையையும் வழங்கி வந்தாரு அந்த அதிகாரிகளும் திறம்பட மக்கள் நலப் பணிகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சு கொஞ்ச நாள் போனதும் மன்னருக்கு அரசல் புரசலா ஒரு தகவல் வந்துச்சுது அது என்ன தகவல் அப்படின்னு சொன்னா இந்த அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் மன்னருக்கு இந்த தகவலுடைய உண்மை நிலையை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே அதிகாரிகள் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு நினப்பு வந்துச்சு அதுக்காக அவர் ஒரு வழிமுறையை யோசிச்சாரு உடனே மூணு அதிகாரிகளையும் அவர் தன்னை வந்து சந்திக்க சொன்னாரு மூன்று அதிகாரிகளும் அன்னைக்கு காலையிலே மன்னரை சந்திக்கிறதுக்காக போனாங்க மன்னரும் அந்த அதிகாரிகளை பார்த்து நீங்க நல்லா திறமையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுடைய வேலை ரொம்ப செம்மையா அமையறதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் ஒரு மூணு நாள் பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இந்த பயிற்சி முகாம்ல இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்தும் அது மாதிரியா நம்ம பக்கத்து நாட்டுல இருந்தும் சில விற்பனர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவாங்க நான் மறுபடி உங்களை மாலையில வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அந்த அதிகாரிகளை பயிற்சி வகுப்புக்கு அனுப்பிட்டு போயிட்டாரு இந்த அதிகாரிகளுக்கும் வந்த விற்பனர்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை வழங்கினாங்க மாலை நேரத்துல மன்னர் திரும்ப வந்து அதிகாரிகளை சந்திச்சாரு இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு நம்ம அரண்மனை விளை பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டு நாளைக்கு உங்களுக்கு களப்பணி அதாவது நான் உங்க மூணு பேருக்கும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு கோணி போய் தருவேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு காலையில இங்கிருந்து கிளம்பி நம்ம நாட்டுடைய மேற்கு பகுதியில இருந்த காட்டுப்பகுதிக்கு போகணும் அந்த காட்டுல கிடைக்கிற காய்கனிகள் பழங்கள் அப்புறமா கிழங்கு வகைகளை வந்து அந்த சாக்கு மூட்டையில நீங்க சேர்த்துட்டு அதை கட்டி அரண்மனைக்கு கொண்டு வரணும் அது யாருமே பிரிச்சு பார்க்க போறது கிடையாது நான் அதை அப்படியே நம்ம அரண்மனையில வேலை பாக்குற ஏழை குடியானவங்க மூணு பேருக்கு கொடுத்துருவேன் அந்த சாப்பாடானது அவங்க ரெண்டு வாரத்துக்கு வச்சு பசியாடுற அளவுக்கு இருக்கணும் இதுதான் உங்களுக்கு ஆனா பயிற்சி நீங்க நாளைக்கு காலையில இந்த சாக்கு பையன்கிட்ட வாங்கிட்டு நீங்க களப்பணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிட்டாரு மறுநாள் காலையில இந்த மூன்று அதிகாரிகளும் என்ன பண்ணாங்கன்னா மன்னர் கிட்ட ஆளுக்கு ஒரு கோணி பொய்ய வாங்கிக்கிட்டு அதிகாலையிலேயே காட்டு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுல முதல்ல இருந்த அதிகாரி வந்து ரொம்ப நியாயமான பேர் அவர் என்ன பண்ணார்னு மன்னர் சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள போய் அங்க கிடைச்ச காய்கறிகள் கிழங்கு வகைகள் இதெல்லாம் பார்த்து நல்ல பொருள்களா வந்து அவரு என்ன பண்ணாருன்னா அந்த கோணி சேகரிச்சாரு சேகரிச்சு அந்த கோணி கட்டி அவரு திருப்பி அரண்மனைக்கு ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே அதாவது மூணாவது நாள் மாலையில அரண்மனைக்கு வந்தாரு ரெண்டாவது உள்ளவரு கொஞ்சம் சோம்பேறி கொஞ்சம் ஏமாத்து பெருவலியும் கூட இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா நம்ம காட்டுக்குள்ள போய் இதெல்லாம் எப்படி சேகரிக்கிறதுன்னு தெரிஞ்ச அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த சாக்குப்பையில அடிப்பகுதியில அழகி போன காய்கறிகள் பழங்கள் வச்சு நிரப்பிட்டு மேல மாத்திரம் நல்ல பழங்களையும் கிழங்குகளையும் வச்சு அவரும் சாக்கு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டாரு இவர் பார்க்கிற வேலைக்கு ஒரு நாளே போதுமானதா இருந்தது அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுல வந்து நல்லா ஓய்வு எடுத்துட்டு மூணாவது நாள் மாலையில அவரும் மன்னரை சந்திக்கிறதுக்காக வந்தாரு மூணாவது பேர் வழி இருக்கிறார் இல்லையா மூணாவது அதிகாரி அவர் ரொம்ப ரொம்ப ஏமாற்று பேர் அவர் சொன்னாரு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஏழை குடியானவன் சாப்பிடறதுக்கு நானு கிழங்கும் காய்கறிகளும் சேகரிக்கிறதா வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோணி பொயில காட்டுல கிடைச்ச சருகுகளை எல்லாத்தையும் வச்சு நிரப்பி அழகா கோணி பொய்ய அரை நாள்லயே அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுல போயி நல்லா ஓய்வெடுத்து அவரும் மூணாவது நாள் சாயந்தரம் மன்னரை பார்க்க வந்தாரு இப்போ மன்னர் மூன்று அதிகாரிகளையும் சந்திச்சாரு மூணு பேர் கையிலையும் அவங்க கொண்டு வந்த சாக்கு மூட்டை இருந்தது மன்னர் அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்க்கல ஆனால் அவர் சரியா எந்த அதிகாரி ஊழல் பண்ண அதிகாரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவருக்கு தக்க தண்டனையும் வழங்கிட்டாருங்க எப்படி வழங்கினாரு நாளைக்கு சொல்லட்டுமா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுவைங்க நன்றி